அல்லாஹின் தூதர் அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் தனியாக தொழுவதை விட ஜமாத்தாக தொழுவது இருபத்தி ஏழு மடங்கு சிறந்ததாகும் இதை அப்துல்லாஹின் உமர் அதி அல்லாஹும் இவர்கள் அறிவிக்கின்றார்கள்